நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உரவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ராமு அப்படின்னு ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஆதரவா அவனுடைய அம்மாவை தவிர வேற யாருமே கிடையாது அவனுக்கு அப்பா இல்ல அவங்க அம்மா கூலி வேலைக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடற அளவுக்கு சம்பாதிச்சிட்டு வந்தாங்க அந்த பணம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்குதான் சரியா இருந்தது ராமு அதே ஊர்ல ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்தான் கொஞ்ச நாள்ல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லாம போச்சு சத்தான சாப்பாடு இல்லாம கடுமையான வேலைகள் மட்டுமே பார்த்து வந்ததுனால அவங்க அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க அவங்க அம்மா வேலைக்கு போகாததுனால ராமு பள்ளிக்கூடத்துக்கு போகிறத நிறுத்திட்டா அவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க அவங்க அம்மாவுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ராமுவோட அப்பா உயிரோட இருக்கும்போது ஒரு விலை உயர்ந்த கல்ல அவர் ரொம்ப பாதுகாப்பா பரன் மேல ஒரு பானைக்குள்ள வச்சு பாதுகாத்து வந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது ரொம்ப விலை உயர்ந்த கல்லு இதை நம்ம இப்ப பயன்படுத்த வேணாம் பிற்காலத்துல நம்ம பையனுக்கு ரொம்ப பயனுள்ளதா இது இருக்கும் அதனால இது எங்கேயே இருக்கட்டும் இப்பதைக்கு நாம வேலை பார்த்து உழைச்சு நமக்கு கிடைக்க கூடிய பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து போன பிறகு அவங்க அம்மாவும் அதே மாதிரி அந்த கல்ல பயன்படுத்தாம உழைப்ப மட்டுமே நம்பி மகன வாழ வச்சுட்டு வந்தாங்க இப்ப அந்த கல்லோட ஞாபகம் வந்ததும் அவங்க அம்மா ராமுவை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா ராமு இங்க பாப்பா உங்க அப்பா வந்து பறன் மேல பானைக்குள்ள வச்சு ஒரு விலையை உயர்ந்த கல்ல பாதுகாத்து வந்தாரு அது உன்னுடைய எதிர்காலத்துக்கு அப்படின்னு தான் அவங்க அப்பா ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாரு இப்ப அத பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நீ அந்த கல்லை எடுத்து ஒரு துணில முடிஞ்சு இடுப்புல வச்சுக்கோ பாதுகாப்பா பட்டணத்துக்கு போய் ஏதாவது ஒரு நகை கடையில அந்த கல்லை கொடுத்தனா அவங்க உனக்கு நிறைய பணம் தருவாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் ராமும் சரின்னு சொல்லிட்டு அந்த கல்ல வாங்கி பார்த்தான் அந்த கல்ல பார்த்த ராமுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இவ்வளவு சின்ன கல்லா இருக்கு இதுக்கு எவ்வளவு விலை கிடைச்சிட போகுதுமா அப்படினு கேட்டான் அப்பா அவங்க அம்மா சொன்னாங்க கல்லோட அளவை பார்த்து நீ எட போடாதப்பா கல்ல பாரு பல பலன்னு எவ்ளோ அருமையா இருக்கு அப்படினு சொல்லவும் ஆமா அம்மா பச்சை கலர்ல பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்தா கல்லு இத எனக்கு விக்கவே மனசு இல்ல இது விற்காமலே நாமளே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா சொன்னாங்க சின்னப்பையன் உனக்கு விவரம் தெரியாதப்பா இத கொண்டு போய் கடையில வித்துட்டு கிடைக்கிற பணத்தை கொண்டு வா அப்பதான் சாப்பிடவும் பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ராமும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த கல்ல ஒரு துணில முடிஞ்சு இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த கல்ல விக்கிறதுக்காக பட்டணத்துக்கு கிளம்பி போனான் போற வழியில ஒரு காட்டு வழியே இருந்தான் அப்ப அவங்க அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடை சாப்பிடுறதுக்காக ஒரு கிணத்து மேட்டுல உக்காந்து அந்த சாப்பாடை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் அப்ப கொஞ்ச நேரத்துல அங்க சில திருடர்கள் வந்தாங்க அந்த திருடர்கள் இவனை பார்த்ததும் என்னடா பொடிப்பயலே இந்த காட்டுல நீ தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க என்ன சாப்பிடற அப்படின்னு கேக்கவும் எங்க அம்மா பழைய சாதம் கட்டி கொடுத்தாங்க அததான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க கேட்டாங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க எடுறா அப்படின்னு சொல்லவும் எங்கிட்ட பணம் எதுவுமே கிடையாதுங்க எங்கிட்ட ஒரே ஒரு கல்லு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் கல்லா எங்க காட்டு அப்படின்னு சொல்லவும் இடுப்புல முடிஞ்சு வச்சிருந்த கல்ல எடுத்து காட்டினான் அத பார்த்ததும் திருடர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு விலை உயர்ந்த ரத்னக்கல் பார்த்தாலே பல பச்சை கலர்ல இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடன் கை நீட்டி ராமு கிட்ட இருந்து அந்த பச்சை கல்ல வாங்க போகும்போது இன்னொருத்தம் கேட்டான் எங்க இருந்துடா உனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லவும் ராமு சமய ஓசிதமா என்ன சொன்னான்னா இதோ இந்த கிணத்துக்குள்ள இருந்துதான் கிடைச்சது அப்படின்னு சொன்னா என்னது கிணத்துக்குள்ள இருந்தா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவன் சொன்னா ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கிணத்துல இறங்கி குளிச்சுட்டு தான் நான் சாப்பிட வந்தேன் கிணத்துக்குள்ள இது மாதிரி ஆயிரக்கணக்கான கற்கள் கிடைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் தான் ஒரே ஒரு கல்ல மட்டும் எடுத்துட்டு வந்தேன் மீதம் ஆயிரக்கணக்கான கற்கள் எல்லாம் இந்த கிணத்துக்குள்ள தான் கிடக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த திருடர்கள் எல்லாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் கையில மூட்டை பொத்து அவங்க எங்க இருந்தோ திருடிட்டு வந்த நகை நட்டு பணம் எல்லாம் அந்த மூட்டைக்குள்ளதான் இருந்தது ராமு கொஞ்ச நேரம் யோசிச்சான் இவங்களே திருடங்க இவங்கிட்ட இருந்து நாம கொஞ்சம் எடுத்துக்கிட்டா தப்பே இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரத்தின கல்ல இடுப்புல நல்லா இறுக்கமா இறுக்கி முடிஞ்சுக்கிட்டு தன்னால தூக்க முடிஞ்ச அளவு இந்த கையில ஒரு மூட்டை இந்த கையில ஒரு மூட்டைய தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடி போய் சேர்ந்துட்டான் அந்த திருடர்கள் கொஞ்ச நேரத்துல எதுவும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆழமான கிணத்துல இருந்து மேல ஏறி வந்து பாத்தாங்க பாத்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சிறுவன் தங்களை ஏமாச்சிட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கறது ரெண்டு கையிலயும் தங்க நகைகள் நிரம்பிய மூட்டையோட வந்த ராமு தன்னுடைய அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் அதுக்கு பிறகு அவனும் அவங்க அம்மாவும் எந்தவித கஷ்டமும் இல்லாம தங்களுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க சரி குழந்தைகளே இந்த சாமர்த்தியமான சிறுவனின் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல அவன் திருடர்கள்ட்டு திருடுனான் அப்படிங்கறத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாலும் அந்த திருடர்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் கையாண்ட அந்த யுக்திய நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சரி நேயர்களே